ஒன்பது போய் கொண்டிருந்தார்கள் வழியில் ஒரு கணவாயில் வாகனத்தை விட்டு இறங்கி சிறுநீர் கடித்தார்கள் பின்னர் சுருக்கமாக உழு செய்தார்கள் அல்லாஹின் தூதரே தாங்கள் துழப்போகிறீர்களா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் தொழுகை நாம் போகும் வழியில் உமக்கு முன்னர் உள்ள முஸ்தலிபாவில் நடைபெறும் என்று கூறிவிட்டு வாகனத்தில் ஏறி கொண்டார்கள் முஸ்தலிஃபா என்ற இடம் வந்ததும் இரங்கில் மீண்டும் முழு செய்தார்கள் இப்போது உழுவை முழுமையாக செய்தார்கள் மஹரிப் தொழுகை நடைபெறப் போகிறது என்று அறிவிக்கப்பட்டதும் நபிசல்லாஹூ அலிகம் அவர்கள் மஹரிப் தொழுகை நடத்தினார்கள் பின்னர் ஒவ்வொரு மனிதரும் தத்தமது ஒட்டகங்களை தங்கம் படுக்க வைத்தார்கள் பின்னர் இஷா தொழுகை நடைபெறப் போகிறது என்று அறிவிக்கப்பட்டது நபிசல்லாஹும் அலைஹின் வீசல்லம் அவர்கள் இஷா தொழுகையை நடத்தினார்கள் மஹ்ரிப் இஷா ஆகிய இரு தொழுகைகளுக்கிடையே எந்த தொழுகையும் அவர்கள் தொடவில்லை